தொண்ணூற்றி அபோகுரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் ஆதமின் மகனே நான் நோயாளியாக இருந்தேன் என்னை நீ விசாரிக்கவில்லையே என்று கேட்பான் இறைவா நீயோ உலக மக்களின் இறைவன் நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது என்று மனிதன் பதில் அளிப்பான் என் அடியால் இந்த பெயருடையவன் நோயாளியாக இருந்தான் அவனை நீ விசாரிக்கவில்லை என்பதை அறியவில்லையா நீ அவனின் நோய் பற்றி விசாரித்திருந்தால் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆதமின் மகனே உன்னிடம் நான் உணவு கேட்டு வந்தேன் எனக்கு நீ உணவு தரவில்லையே என்று கூறுவான் இறைவா நீயோ உலக மக்களின் இறைவன் உனக்கு எப்படி நான் உணவளிப்பேன் என்று மனிதன் கேட்பான் என் அடியான் இன்ன உன்னிடம் உணவு கேட்டு வந்து அவனுக்கு நீ உணவு தரவில்லை என்பதை அறியவில்லையா நீ அவனுக்கு உணவு தந்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று இறைவன் கேட்டுவிட்டு ஆதமின் மகனே உன்னிடம் நான் குடிக்க தண்ணீர் கேட்டேன் எனக்கு நீ குடிக்க தண்ணீர் தரவில்லை என்று கூறுவான் இறைவா நீ யோ உலக மக்களின் இறைவன் உனக்கு நான் எப்படி குடிக்க தண்ணீர் தருவேன் என்று மனிதன் கேட்பான் என் இன்ன அடியான் உன்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்டான் அவனுக்கு நீர் தரவில்லை நீ அவனுக்கு அதை என்னிடம் என்று பெற்றிருப்பாய் என்பதை அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறுவான் இதை நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து